சத்குரு ஜெயம் குரு கபையான் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கடைசியில் நம்ம பார்த்தது அந்த ஐம்பத்தி ஐம்பதாவது அத்தியாயம் முடிகிறது பகவான் யோக பிரபாவத்தால் தேவி பாகத்தில் காமிக்கிறார்கள் தேவி பாகத்தில் வேறு விதமாக ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை காமிக்கிறார்கள் இப்போ கம்ப்ளீட் ஒரு சிட்டியை யோசிச்சு பாருங்க ஒரு சிட்டி மதுரா நகரம் மதுரா நகரம் நித்தியம் சந்திக்கோகின்னு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அந்த ஒரு நகரத்தையே முழுக்க ராத்திரி படுத்துட்டு இருக்கார்கள் எல்லா ஜனங்கள் எல்லாம் சர்வம் இதை லாக் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் சொல்வார்கள் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படி முழுக்க முழுக்க எல்லாத்தையும் ஒரே அன் க ராத்திரி ஒரு இடத்துல படுத்துக்கிறது மதுரையில் கார்த்தால் ஏந்துக்கிறது துவாரகா சமுத்திரம் நம்ம நடுவில் அவரவர்கள் வீட்டுக்கு அவரவர்களுக்கு வீடெல்லாம் அலாட் பண்ணியாச்சு அவரவர்கள் வீட்டில் அப்படி ஏந்திருக்கான்னா எப்படி இருக்கும் அப்படி அவரெல்லாம் போட்டு இவர்களை ரட்சிப்பதற்காக வந்து ஒரு இவரை பலராமனை நிறுத்தி வச்சுட்டு கண்ணன் தமாஷா ஒன்று அந்த புஷ்கர மாறினம் மாதிரி அந்த பத்ம மாலினம் மாலை அணி நின்று ஆயுதங்கள்லாம் அவனுக்கு ஆயுதங்கள்லாம் தேவையில்லை இருந்தாலும் ஆயுதம் இல்லாமல் நகரத்து வெளியில் இது ஒரு தமாஷ் இது ஒரு விளையாட்டு அதுவும் ஒரு லீலை வெளியில் அப்படி வெளியில் வரான் தனியாக மூணு கோடி யவனர்கள் இருக்கார்கள் அந்த காலை யவனத்தை பார்க்குறாப்புல விவரமான அர்த்தம் பார்ப்போம் இப்படி சமுதிரத்துக்கு நடுவில் எனக்கு அந்த க இதை சொல்றதுக்கு பாகரன் சொல்றப்போ அந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு வரது வரல மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய சமுத்திரம் அந்த சமுதிரத்துக்கு நடுவில் பன்னெண்டு யோஜன விஸ்தீர்ணம் நைன் கிலோமீட்டர்ஸ் அல்லது டென் கிலோமீட்டர்ஸ் ஆக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நகரம் குஷஸ்தலி அது எப்படி பண்ணார் துவஸ்டாவினுடைய புள்ள விஸ்வகர்மா தொஷ்டா அந்த தேவதா குரூப்பில் தேவர்கள் குரூப்பில் கடைசி தெய்வம் அவனுடைய பிள்ளையான விஸ்வகர்மா தொட்டா அவனுடைய பிள்ளையான விஸ்வகர்மா அவருடைய அந்த ஆர்கிடெக்சர் சிற்ப திறமை அவர் வந்து நம்ம பார்க்குறாப்பில் தனியாக கார்பெண்ட்ரி தனியாக மெட்டல் கிராஃப்டிங்லாம் தனியாக அப்புறம் வந்து சிவில் ஒர்க்கு தனியாக அப்படி இப்படிலாம் கிடையாது நிர்மாணம் சர்வம் அவர் பண்ணுவார்கள் சக்கலவிதமான நிர்மாணங்கள் எல்லாம் பண்ணுவார்கள் பிளம்பிங் தனியாக எலக்ட்ரிக்கல் தனியாக சிவில் தனியாக எல்லாம் லேண்ட்ஸ்கேப்பிங் தனியாக லேண்ட்ஸ்கேப்பிங் தனியாக எல்லாம் சர்வம் பண்ணிடுவார் அப்படிப்பட்ட விஸ்வகர்மாவுனுடைய சிற்ப திறமை வெளியில் வருது வாஸ்து பிரகாரம் வைக்கப்பட்ட வாஸ்து வந்து இது வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உப்ப சாஸ்திரம் தான் ஆனால் அதை பிடிச்சிட்டு மற்றவெல்லாம் சொல்கிற எல்லாத்தையும் அவன் கணக்கில் எடுக்கக்கூடாது வாஸ்தவம் அதுக்குண்டான வாஸ்து தினம் இருக்குது தேவி பக்தம் சொல்லப்பட்டது வாஸ்து பூஜை பண்ணிட்டு தான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு அதே மாதிரி பூமி பூஜை பண்ண சொல்லுங்க அப்படிலாம் சொல்லுங்க அதெல்லாம் பண்ணால் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குலாம் சொல்கிறக்காள் அப்படி வாஸ்து பிரகாரம் அந்த நகரம் துவாரகா நகரம் வைக்கப்பட்டது மிகவும் அழகாக அதாவது கிளீன் ஆர்கிடெக்சர் அதாவது பர்ஃபெக்டாக இது வந்து நம்முடைய தென் மதுரை இருக்க மீனாட்சியினுடைய ராஜ்யதானி அது எப்படி இருக்குது கரெக்ட் கரெக்டா நடுவில் மீனாட்சி அம்மனுடைய அம்பாளுடைய கோவில் வச்சு அதை சுற்றி கரெக்டாக எப்படி அமைக்கப்பட்டிருக்கோ எப்படி காஞ்சியில் வந்து காமாட்சியை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கோ அப்படியெல்லாம் இருக்கும் அப்போ அந்த நகரம் வந்து தேர் போரலத்துக்கு உண்டான வீதிகள்லாம் அதாவது ராஜ வீதிகள்லாம் நாள் சந்து வீதிகள் அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய சப் வீதிகள் சப் சப் வீதிகள் அப்படியெல்லாம் தெருக்களோட அழகும் கல்பக விருக்கங்கள் கேட்டதை கொடுக்கூடியது கல்பக குடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தோட்டங்கள் உத்தியானவனங்கள் மாளிகையை சுற்றி அப்படி ஆச்சரியப்படப்படுற மாதிரி பூந்தோட்டங்கள் சின்ன சின்ன பூந்தோட்டங்கள் வானலாகவும் இருக்கக்கூடிய அப்படி தங்கத்தால் பண்ண சிகரங்கள் ஸ்பட்டிகத்தால் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் வெள்ளியாலையும் பித்தளாலையும் அன்னசாலைகள் பண்ணப்பட்ட கூட்டங்கள் எல்லோரும் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்றாப்படும் அது அது மாதிரி பார்க்குறதுனா இப்போ வந்து திருப்பதியில் இருக்கிறது அது மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு ஐடியாவுக்கு அப்படி இருக்கும் அந்த மாதிரி பல பேர்கள் அதாவது ஆயிரக்கணக்கான பேர்கள் உட்காந்து சாப்பிட்றாப்பில அன்னசாலைகள் மாளிகைகளில் தங்க கலசங்கள் வச்சுருக்கணும் ரத்தங்கள்லேருந்து இழச்ச குடும் கைகள் தங்கம் பதித்த மரகர கற்களால் தரைகள் தரைகள்லாம் தங்கத்தோட மரகர கற்களால் இருக்குது அப்படி தெய்வ ஆலயங்கள் அதாவது கோவில்கள் மந்திரங்கள் பல ஜன்ன கொண்ட உப்பரிகள் மேலே இருக்கும் உப்பரிகள் அந்த அட்டாலகம் சொல்லுவார் அட்டாலகம் சொல்கிறது எப்படின்னா அது சொல்கிறார் விவரம் சொல்கிறார் என்னன்னாக்க அந்த வீடு வந்ததுன்னா அந்த வீட்டுகளுடைய மேல்பாகத்தில் கற்களால் நாலு மூலை பங்காக கட்டப்பட்ட மேலே இருக்கக்கூடிய இடம் பேர் அட்டாலகம்னு சொல்லணும் வீட்டினுடைய மேல்பாகத்தில் கற்களால் நாலு மூலையிலையும் அப்படி பாங்காக அழகாக கட்டப்பட்ட உயர்வான இடம் அட்டாலுகம்னு அட்டாலகம்னு சொல்லப்படுது பரமாத் பரமாத்மாவுக்காக பண்ணக்கூடிய பரமாத்மாவுக்காக கட்டக்கூடிய அந்த ஒரு நிர்மாணம் இருக்க அதுக்கு என்ன குறைச்சலா என்ன எல்லாம் தெய்வி அதாவது தெய்வலோகத்தில் இருக்கக்கூடியது சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையும் வந்துடும் அப்படி தங்கம் பதித்த மரகர கற்களால தலைகள்லாம் சிவா சிவாலயங்கள் உண்டு தெய்வ ஆலயங்கள் இந்த பல ஜன்னல்கள் கொண்ட உப்பரிகள் அந்த உப்பரிகளுக்கு தான் அடியன் வந்து சொன்னேன் இந்த அட்டாலகம் இந்த அட்டாலகங்கிறதையும் வீடில் வீட்டினுடைய மேல் பாகத்தில் கற்களால நாலு மூலை பங்காக கட்டப்பட்ட உயரத்தில் இருக்கக்கூடிய இடம் அட்டாளக்கம் சம் சம்திங் லைக் இந்த உப்பரிகை அதேதான் அது அந்த மாதிரி சமாஜாரம் தான் அதனால தான் சிட் அவுட்டுன்னு சொல்லுவீங்க அதாவது மேலே உட்காந்துகிறது இல்லைன்னா டக்குனு வார்த்தை வருது அப்படி மேலே இருக்கக்கூடியது நடுவில் வந்து யார் அவர்களுடைய ராஜாவான உக்ரசேன மகாராஜனுடைய அரண்மனை நாலு வர்ணத்தவர்களுக்குண்டான குடியிருப்புகள் இப்படி அந்த நகரம் கடல் சமுத்திரத்தின் நடுவில் அழகாக நிர்மாணம் பண்ணப்பட்டது நிர்மாணம் பண்ணப்பட்டது ரொம்ப வாஸ்து சாஸ்திர பிரகாரம் பண்ணப்பட்டது அப்போ சுதர்மான்னு சொல்லப்பட்ட தேவசபையில் மேலே இருக்குது சொர்க்கத்தில் அங்கே உட்காந்துருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு மனுஷ சுபாவம் என்னென்னா பசிதாகும் இது எதுக்கு பிராணனுக்கு பசிதாகும் மனசுக்கு மயக்கம் கவலை மோகம் இதெல்லாம் உண்டும் இதெல்லாம் அப்படிப்பட்டது மனுஷனுக்கு இங்கே இருந்த இந்த சபையில் பாதிக்காது வெளியில் போன உடனே மனுஷனுக்கு ஜனன மரணம் அது உண்டு அந்த ஆ இந்த நாலு பாதிக்காது அப்போ அந்த சபையும் மற்ற பாரிஜாத விருட்சமும் கிருஷ்ணனுக்காக பாரிஜாத விருட்சத்தையும் கிருஷ்ணனுக்காக அனுப்பி இந்திரன் ஆமாம் இங்கே பாரிஜாத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கான்னு சொல்கிறீன் பின்னால் வந்து பாரிஜா அபகரணம் சொல்ல போறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வந்து பின்னால் அனுப்ப போகிறத இப்பவே அனுப்பிச்சதாக வச்சுக்கலாம் ஆர் பின்னால் அனுப்பிச்சதை இப்போ சொல்கிறாப்புல வச்சுக்கலாம் பின்ன இதை பாயிண்ட்டு கிடைக்கும் உடனே பாரிஜாத விருஷத்தை கிருஷ்ணனுக்காக அனுப்பினார் சுதர்மாம் பாரிஜாத அனுப்பிச்சிருந்திருக்கேன் அப்போ பின்னால் வந்து பாரிஜாத வருஷத்தை கருடனை வச்சுன்னு கொண்டு வர போகிறார் மேலே ஐம்பத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் விஷ்ணு புராணத்தில் விவரமாக சொல்லப்படுறது விவரமாக ரொம்ப விவரமாக சொல்லப்படுது அப்படின்னா அர்த்தம்னா பின்னால் கொடுக்க போகிறத முன்னால் சொல்கிறார் அவ்வளோதான் பின்னால் நடக்கிறத முன்னால் சொல்கிறான்னு அர்த்தம் அப்போது வருணன் வந்து மனோவகம் கொண்ட ஒரு காது மாத்திரம் கருத்து போயிருக்கூடிய பலவிதம் பல வெள்ள குதிரைகள் கொடுத்தான் உச்சை சிறுவஸ் அந்த மாதிரி இருக்கும் உச்சேசனால் அந்த சமுத்திரத்துலேருந்து வெளியில் வந்த குதிரை அதை வந்து பலிச்சக்கரவர்த்தி எடுத்துன்றது அது அழகான எப்படி வந்து அந்த யானை வந்ததோ அந்த மாதிரி ஐராவதங்கிற யானை அப்படி வந்துடும் ஐராவதம் யானை வந்துடும் அந்த மாதிரி உச்சேஷ்டவர் அந்த பிரீடை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த பிரீடை அந்த அந்த விதமான குணம் கொண்ட பலவிதமான வெள்ள குதிரைகள் கருப்பு காது மாத்திரம் ஒரு காது மாத்திரம் கருப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட நிதிபதியான குபேரன் என்ன பண்ணால் என்னுடைய அட்ட நிதிகளையும் கொடுத்துட்டார் இப்படியே அவரவர்கள் லோக்கப்பாளர்கள்லாம் அவர்களுடைய செல்வங்கள் என்னெல்லாம் பகவான் ஏற்கனவே கொடுத்துருக்காரோ அவருக்கு ஒரு பொசிஷன் ஒரு ஒரு பதவி ஒரு செல்வம் எல்லாம் கொடுத்துருக்கா அவரால் திருப்பி கொண்டு பகவானுக்காக சமர்ப்பணம் பண்ணார் அதுதான் இல்லை சுத்தாவதி வஞ்சதினு சொல்லுவலையா அவருடைய பயத்துக்காக எல்லாம் வேலை செய்கிறாள்னு அப்போ அவர் வந்திருக்கார் இங்கே ஒழுங்காக நடக்கிறது அவர்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய இதெல்லாம் சமர்ப்பணம் பண்ணார்கள் ராஜனே தேவர்கள் வந்து அவர்களுடைய பொறுப்பை நிர்வாகம் பண்ணணுமே அவர்களுக்கு ஆதிபத்தியம் பொறுப்பு நிர்வாகம் பண்ணணும் அப்ப அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த அதிகாரம் அது வந்து சித்திக்கணுமே பகவான் வந்து சித்திப்பதற்காக எல்லா கொடுத்த சக்தி அனைத்தையும் அவர் கொடுத்த விபூதி எல்லாத்தையும் விபூத்திலும் சொத்துப்பட்ட சொல்லுவார் அது மாதிரி தான் அவர் பூமியில் அவதாரம் பண்ணுறார் திருப்ப அவர்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணிட்டாப்போல பகவானுக்கு சமர்ப்பணம்னா போல அதுதான் பக்தியோட பண்ணுறது பண்ணுறாப்பது ஹரியான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஜனங்கள் எல்லோரையும் தன்னுடைய யோக சக்தியால் அங்கே கொண்டு போய் சேர்த்தான் அதான் சொன்னது ராத்திரி படுத்துட்டு கார்த்தாலே இருந்துக்கிறது யோகசக்தியால் இப்படியும் ஜனங்களை ரட்சிக்கூடிய பொறுப்பை பலராமிட்ட கொடுத்துட்டும் அவற்றின் வடிபட்டு தாமர மாலை அதான் புஷ்கர மாறின அதான் சொல்கிறது அந்த பத்ம மாறின து ஆயுதம் இல்லாமல் நகரத்து கோபுரவாசிலேருந்து வெளியில் வந்து காண சரி நான் இப்போ அந்த இது பிருந்தாவன லீலையில் பார்க்கலாம் மாடுகள் கண்ணுக்குட்டிகள் பல அந்த கோபாலர்கள் இல்லையா அந்த அக்னி இருந்தது இல்லையா தாவாக்னி அதுலேருந்து காப்பாற்றினாலும் இல்லையா எல்லாத்தையும் கிண முடியும்னா மாற்றினான் இல்லையா அப்போது அது வந்து ஒரு மினிஸ்கூல் சே காப்பாற்றினு இது வந்து மேக்ரோ லெவலில் பண்ண பண்ணதுன்னு வச்சுக்கலாம் அப்போ அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதனால் அது சௌக்கியமாக சொல்கிறது இப்படி தான் ராத்திரி ராத்திரி படுத்துக்கிறதையும் ஒரு இடத்துல படுத்துக்கள் திடீர்னு காற்றால் ஏந்தால் ஏந்துறது வேறு இடத்துல எழுத்துருக்கேன் அவ்வளோதான் அப்போது இந்த இதோலாம் மாயினுடைய சக்தியால் அவர்கள் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தியாச்சு பழைய பழைய சக்தியை மறந்தாக்கிறா அப்படி பண்ணியாச்சு அப்படி பண்ணிட்டார் ஐம்பத்தி ஓராவது ஆரம்பிப்போம் காலை எவனை முடிக்கிறார் விஷுகுந்தனை வந்து கிருஷ்ணனுக்கு வந்தேன் அப்படின்னா ரொம்ப ரசிக்கணும் அதை தான் அனுபவித்தாரா அது பிடிக்கும் எழுப்பி தட்டி எழுப்பி கொடுத்து அனுகிரகம் பண்ணி அனுப்பி அனுப்பக்கூடிய சக்கரவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்துதி சத்தியான ஒருந்த சக்கரவர்த்தி அந்த யவனாசன் சொல்லப்பட்ட மாந்தா தவனுடைய புள்ள இந்த முத்துகுந்த சக்கரவர்த்தியை பத்தி காந்தத்தில் இருக்கு அந்த தேவசேனா வள்ளி கல்யாணத்துக்கு தேவசேனா கல்யாணத்துக்கு முத்துக்குந்த சக்கரவர்த்தி வந்திருக்காரு இந்த முஜுகுந்த சக்கரவர்த்தினா திருவாரூரில் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தாபரம் பண்ணுது இந்திரர்களுக்கு பண்ணுது இன்னொரு கதாவும் உண்டு குதிரையா இது குரங்கு முகமாக இருந்து பகவானுக்கு வந்து பரமேஸ்வருனுக்கு பில்வார்ச்சனை பண்ண மாதிரி ஒரு சிவராத்திரி பண்ணதுனால அவர் ராஜா பிறக்கராப்பில் வந்து தனக்கு அந்த மறக்காமல் கொடுங்கிறதுக்காக அந்த குரங்கு முகத்தோடு இருந்து அப்படி வந்ததெல்லாம் அது ஒரு கதையெல்லாம் அப்படிலாம் உண்டு அப்படிப்பட்ட முஜுகுந்த சக்கரவர்த்தி பார்க்கலாம் மேலே பார்ப்போம் வேக்க ஐம்பத் அத்தியாயம் இது கோபாஜா தம்பிலோக்கிய கிராந்தம் உஜியானம் விவோடுபம் தர்ச்சீதமும்மம் பீட்டோசய வாசரம் வாஜா தம் விலோக்கியா ஜாநோடுபம் தசனீதமும் பீட்டகோசய வாசரம் திரிவ்ஸம் விரதே கௌத்துபா முத்தம் பிரதீர் நவக்சு நவகா ருணேட்சம் திரிவ்ஸும் விரதே கௌத்துபாச்சம் நவகா ருணேட்சம் நம் பிரம் சீமே சுகப்போரம் சுச்சுஸ்மிதம் முகாரந்தம் புரன்மக்கண்டலம் நித்தம் பிரமுதினம் சீமத்து சுகப்போலம் சுச்சிஸ்ஃபிம் முவிம் விணம் புரன் மக்கண்டம் வாசுதேவோமே உமாசிவ்லுரவி அோவனி அசுந்தர வாசுதேவோ கைம் உமாசிவ்லுரவி அோவனி அதிசுந்தரோ நானோவிகி லன் பம் யோீனோமேராயுத சலன் பம் யோசியனி யவன்தராமுகம் அன்வாவிஷும் துராமபோகிச்சியன்தங்கமுகம் அன்பாவம் துராபோகிநம் ஆறாவது உதராவ்லோக்கம் ரவுடிம்பாம் அம்பத்தி ஒண்ணாவது அயம் ஈஸுகோவாஜ தம்பிலோக்காந்தும் உஜ்ஜிஹானமிவோடுமம்மம் பீட்டகோசேயம் தம்பிலோக்கியாந்தம் உஜ்ஜிஹானோடுதமம்மம் பீட்டகோசேயம் ரிவத்சவம்ஜதி கவுஸ் முத்தம் தீர்ச்சும் அவக்சாருணேட்சம் திரிவத்சவம்ஜதி கௌஸ்து முத்தரம் ீர்ம் அவச்சாருணேஜே கௌஸுத்தம் பீர்ம் அவச்சாருணேட்சம் நிச்சம் பிரமுதம் சீமத்தை சுகஃபோலம் சுச்சிஸ்மிதம் விம்பிராணம் புரண்டம் பிரதம் சீமதி சும்ச்சிஸ்மிவிம்பம் புரன்மண்டலம் வாசுோயைமதிமாசிவலாஞ்சனோரவினி அதிசுந்தரோமிதிம் உமாசிவாஞ்சனோரவினமலோதிசு மனமாலி அதிசுந்தரீனோ நானியோவித்தலன் பம் லோச்சன नारद नान्यो த பிரோ நானோவிலன் பனை நிராயுதவனம் அன்வாவது ஜிம் துராபோகிநம் நிித்திய யவன்தாந்தம் பராமுகம் அன்வாவது ஜிகம் துராபோகிநாக்கம் முதலோக்கம் உஜியம் உஜியானம் ஓடுபம் அப்படியும் உடுப்பம் சந்திரன் சந்திரன் வந்து தகிக்காது கொடுமையாக இருக்கும் அதுதான் கண்ணன் கிருஷ்ண சந்திரன் ஆச்ச அவர் எப்படி தகிப்பான் அதனால கிருஷ்ணனுக்கு வந்து அது வந்து அப்படி ஒரு பிரகாஷனா அப்படி ஒரு பிரகாசம் அப்படி ஒரு அட்ராக்ஷனாக அப்படி ஒரு அட்ராக்ஷன் சிமன் நாராயணன் அவண்டா சொல்றது கூட வந்து அடியன் அடியன் அதோட ரொம்ப ரசிக்கிறேன் ஒத்து போறாப்புலன்னு நான் சொல்றது என்ன பெரிய ஆண்டா எடுக்கிற மாதிரி நான் சொல்றது அடியன் வந்து அதை வந்து மிகவும் போற்றுகிறேன் எப்படின்னா நாராயணன் சொல்றது வந்து அது வந்து சின்ன நாமான்னு சொல்ற சொல்றதுதான் உயர்ந்த அதுதான் ரொம்ப பிடிச்ச நம்ம அதான் வந்து ஏழ்மலையானக்கான நம்ம மலையப்ப சுவாமிக்கு கோவிந்தன் சொன்னதான் நல்லா இருக்கு அப்படிப்பட்ட நம்ம கோவிந்தன் கண்ணப்ப சுவாமி அது பார்க்குறதுக்கு அப்படி அழகார் அட்ராக்ஷன் என்ன அழகாக இருந்தாலும் சரி கருப்பன் எங்க குருஜி கருப்பணசாமி அது சந்திரன் மாதிரி என்னடாது இன்னைக்கு கருப்பண சாமி சொல்லிட்டு சந்திரன் அட்ராக்ஷன்ப்பா சும்மாவான அது வந்து பார்த்தாலே கிருஷ்ண சந்திரன்னா அப்படி ஒரு அட்ராக்ஷன் அப்படி உதிக்கக்கூடிய உஜ்ஜியானம் உதிக்கக்கூடிய அளவில் இருக்கிற சந்திரன் மாதிரி பட்டணத்தில் வெளியில் வர்றான் அபினேஷ்கிறான் வர்றவன் வந்து சண்டை போடுறதுக்காக காத்துன்ட்ருக்கான் இவன் வந்து ஒன்று கையை வீசின்னு வராப்பில் வந்தான் வெறும் கையை வைசின் வெறும் கையை வைசிந்து வராப்பில் வந்தானா அவனுக்கு எரிச்சிலாவும் இருக்கும் எத்தாப்புல எரிச்சிலாகவும் இருக்கும் அந்த எதிரியாக இருந்தாலும் நாரதர் தான் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு இரண்டே ஆக்ஷன் இருக்கான் ஆரம்பத்தில் இந்த சிரட்டி ஆரம்பிக்க ஆரம்ப காலத்தில் அப்போ பிரளைய ஜலத்தில் மூழ்கி சமுதிரத்துக்கு அடியில் கொண்டு போய் ரசாதலத்தில் கொண்டு போய் இது கொண்டு கொண்டு போய் வச்சாச்சு அங்கே கொண்டு வச்சாச்சு அந்த பூமியை கொண்டு வரணும் பூமி இது பிரம்மாவனுடைய மூக்கோட்டையிலேருந்து குதிச்சது சின்ன ஒரு ஸ்வேத வராகமாக வந்தார் திடீர்னு பார்த்தா வளர்ந்து நிற்கிறார் அவர் வந்து கொண்டு வரார் அப்போ அப்போது நாரதிரதான் அப்போது விட்டார் அந்த கிரண்யாக்ஷண்டி ஒன் ஒன்றுடைய பூமியை அந்த ஒரு நாராயண் கொண்டு போகிறேன் அவன் தேடினவர் இதென்னு இது காட்டு மிருகம் மாதிரி இருக்கேன்னு சொன்னான் அப்போ அவர் கூட காண்பிப்பதற்கு பரமாத்மாவை அந்த எதிர்க்கி காண்பிப்பதற்கும் நாரதர் வேண்டிருந்தது அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணன் போகிறபோது அவருக்கு எல்லாத்தையும் அழ இதெல்லாம் கொடுத்துடுறான் எந்த மாதிரி போகிறாருன்னு அவருக்கு அட அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுத்தாங்க எப்படி அவரை கண்டுபிடிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்துட்டான் அதுதான் இங்கே காண்பிக்கிற பட்டத்தில் வெளியில் வரணும் அழகாக இருக்கக்கூடிய நீலே வரணும் மஞ்சள் பட்டாடை எழுந்திருக்கேன் ஸ்ரீவச்சங்கிற அந்த மறு ஸ்ரீவச்சம் அதான் மறு அதான் மகாலட்சுமி வாசம் மார்பல் இருக்கு பிரகாசிக்கிற மாதிரி கௌஸ்துப மாலை அந்த கௌ கௌஸ்துப மணி மாணிக்கம் தான் இதில் இருந்தது அந்த திருப்பார் கடையில் இருந்தது பண்ணக்கூடிய கௌஸ்துப மாலை பெரிய நீண்ட நாலு கைகள் சதுர்புஜத்தோட நாராயண ரூபத்தோட புது புதுசான தாமரை மாதிரி செவந்த கண்கள் எப்பொழுதும் சந்தோஷத்தோட கண்ண பாவம் அந்த குழந்த பிறந்த நாள்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் அவனை அடிக்க வந்திருக்கான சிரிச்சிருக்கான அவன் வந்து பவர் இருக்கு நம்ம ராமாவதாரத்தில் அழுதுட்டு இருந்தார் அவர் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இது எப்பவும் சிரிச்சுட்டு இருக்கும் சிரிப்புன்னா அப்படி ஒரு சிரிப்போட அழகான கண்ணங்கள் விகாரம் இல்லாத புன்னகம் பிரகாசிக்கக்கூடிய மகர குண்டலங்கள் தாமரமான்றி முகத்தை வைத்து அப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்து சீவச்சத்தை அடையாள கொண்டவன் நாலு கைகள் கொண்டவன் தாமரை கண்ணன் வனமாலை அணிஞ்சிருக்கணும் அதி சுந்தரன் இப்படி நாரதரிஷியால சொல்லப்பட்ட லட்சணங்களால் இவர் தான் வசூத புத்திரனர் கிருஷ்ணனாக இருக்கணும் கண்ணன் கிருஷ்ணன் இதாக கொடுப்பான் விசிட்டிங் கார்டாக கொடுப்பான் இல்லை அவரை எதாவது கொடுப்பாரான் இல்லை வேறு ஏதாவது கொடுப்பாரா அவர் ஒரு ஃபோட்டோ மாதிரி கொடுத்து சொல்லிட்டார் அவர் மனசில் ஃபோட்டோ மாதிரி பண்ணிக்க வச்சுட்டார் அப்போது வேறு ஒருத்தனும் இருக்க மாட்டாங்க இவன் ஆயுதம் இல்லாமல் அண்ணே கால்நடை ஆகிறானே வெறும் கை வைச்சு வேணேன் ஒன்றும் இல்லாமல் என்ன ஆயுதம் இல்லாமல் இவனோட எப்படி சண்டை போடுறது சரி இவன் ஆயுதம் இல்லாமல் இருக்கணும் அப்படியே நம்ம அவே சண்டை போடும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி காலையை ஏற்கனவே நார்தல் கலப்பு விட்டுருக்கார் அவருக்கு தெரியும் பின்னால் நடக்க போகிறது அதனால் ஒன்னோட ஒன்று கோலம் போடுறதுக்கு புள்ளி வச்சுட்டேன்னா அதை சேர்த்து உடணுமே அது சேர்த்து விட்டார் அவர் சேர்த்து விட்டு சேர்த்து விட்டாச்சுன்னா தெரியும் போச்சு அப்போ காலை ஒன்றுனே திரும்பி ஓடுறார் வேணு வேணும்னே கூட அடைய முடியாத அந்த கிருஷ்ண பகவானை பிடிப்பதற்காக ஆசை கொண்டு ஜிகர்க்ஷு துராபப்பி யோகினா அப்படியும் அடையவே முடியாத கஷ்டமான அந்த யோகிகளுக்கு கூட கிடைய முடியாத அந்த கிருஷ்ணனை ஜிக்ஷு அன்பதாவது பிடிப்பதற்காக ஓடுபொன்னு ஓடுறான் விவரமா பார்ப்போம் இப்படி கண்ணன் வெளியில வரார் இதை நகரத்தை விட்டு பரீட்சித்த அப்படின்னு சுவர் சொல்றார் கிழக்கு பக்கம் முழு நிலவா அப்படி உதிக்கிறதுன்னு வச்சுப்போம் அப்படி வந்து கோட்டவாசலும் வெளியில வரக்கூடிய கண்ணனை காலைவனன் பார்த்தான் பார்ப்பதற்கு அழகாக இருக்கான் கார்மீக வண்ணன் இடுப்புல வந்து மஞ்சள் பட்டாடு மார்புல சீவச்சங்கர மச்சம் கழுத்துல வந்து தொங்கக்கூடிய கௌஸ்து பவனி அதாவது இதில் வந்திருக்கும் நம்ம திருப்பார்கடல்ல அமிர்தமாக தரும்போது பருத்து உருண்டு நல்ல குண்டா நீளமா இருக்கக்கூடிய நாலு திருக்கதிகள் அன்று அன்னைக்கு அப்ப மலர்ந்த மாதிரி இருக்கூடிய செந்தாமலை மாதிரி செவந்த கண்கள் முகத்துல எப்பொழுதும் சந்தோஷம் அழக சீரான அந்த கண்ணம் பளிங்கு மாதிரி கண்ணம் எடுப்பான மூக்கும் அப்படி பவித்திரமான புஞ்சிரிப்பு தாமர மாதிரி திருமுகம் இப்படி ஒரு ஒரு காட்சி நமக்கு பிராண பிரயான சமயம் கபவாத வித்தே அவர் சொல்றார் அவர் அப்படி நம்ம கடைசியில் கடைசி காலத்தில் காமிக்கணும் அவர் சொல்றார் அவர் அதையுமே இன்னைக்கே அந்த கண்ணனுடைய பாதார அந்த ஒரு இதற்கும் அந்த கூண்டுல என் மனசுக்கு போய் சேர்ந்துருட்டோம் அப்படி சொல்கிறார் ஆழ்வார் அப்படி ஒரு திருமுகம் அப்படி இருக்கும் அப்படி பிரகாசமாக இருக்கக்கூடிய மகர மீன்கள் போன்ற காதணிகள் அதான் பாண்டூர்கணி இருக்கிற மாதிரி மகர குண்டலம் அழகா பிரகாசிக்கக்கூடிய கண்ணனை பார்த்த காலையவன் இவன் தான் வசுதேவன் அப்படின்னு நினைச்சான் அப்ப இது நாரதரை கொடுத்துருக்காரு அடையாளம் நாரதர் சொன்ன அடையாளங்கள்லாம் மனசில் ஒரு ஒரு போர்ட்ரேட் மாதிரி சொல்லிருக்காரு அந்த போர்ட்ரேட் மாதிரி ஸ்ரீவத் சொங்கர் இது மற்றும் நாலு கைகள் தாமர மாதிரி கண்கள் அவர் கழுத்துற வனமால அப்புறம் பார்ப்பதுக்கு அழகா இருப்பான் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துற வேற யாரும் முடியாது தான் இவர் தான் ஆயுதம் இல்லாமல் கால் நடால் வெறுங்கால் நடந்தவர் ஆயுதம் இல்லாமே அப்படி இவனோட சரி ஆயுதம் இல்லாம இவனோட ஆயுதம் இல்லாமல் போடும் கண்ட போடும் அப்படி தீர்மானித்தான் காலை அவனுக்கு ஏற்கனவே களை போட்டுருக்காரு அவனை அதனால தன்னை பிடிப்பதற்காக முகத்தை திருப்பிக் கொண்டு வேறு பக்கம் போடணும் அவன் இழுத்துன்னு போனான் விழுத்துன்னே அவனை போனோம் அப்போ அவனை பிடிப்பதற்காக பின்னால் தொடர்ந்து வரான் இப்போ வரபோதும் மேலே ஒரு மஞ்சள் இரு வேற போட்டுருக்கான் உத்தரையும் அது வந்து பட்டு பீதாம்பரம் தெரியாப்பில் பொண்ணுது ஓடுறான் ஓடுறான் மேலே பார்ப்போங்க ஸ்டார்ட்